வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று செய்தி சேவை மே பதினெட்டு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமழம் செய்திகள் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் நான்கு தொகுதிகளில் நேற்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி சூலூர் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதியன்று மக்களவைக்கான ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவுடன் சேர்த்து நடைபெறுகிறது ரயிலில் முதல் வகுப்பு பெண் பயணிகளை குறிவைத்து கடந்த பல ஆண்டுகளாக நகை திருடிய மலேசிய ஓட்டல் அதிபரை போலீசார் கைது செய்தனர் பல்வேறு இடங்களிலும் தலித்துகள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்ற தீண்டாமை இன்றும் பல கிராமங்களில் உள்ளது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் ஆதி திராவிடர்கள் தேரின் வடம் தொட்டு கொடுத்த பிறகே பக்தர்கள் தேரை ஒழுக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து பெங்களூருக்கு கடந்த டிசம்பர் மாதம் கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்த கோதண்டராமர் சிலை இன்னும் தமிழக எல்லையையே தாண்ட முடியாமல் தற்போது ஒசூரில் உள்ளது மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமலின் சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை கேட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் கோவை வளச்சரகத்துக்கு பெரிய தடாகம் பகுதியில் அவுட்டு எனும் நாட்டு வைத்து குட்டி கொண்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் மே பத்தொன்பது அன்று நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுவதையடுத்து நேற்று மாலை முதல் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் வெற்றிகரமாக பாஜக ஆட்சியின் தோல்விகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துவிட்டோம் அவரது வெற்றி வாய்ப்புக்கான கதவுகளை அடைக்க அவரே காரணமாகிவிட்டார் என்று மோடி குறித்து ராகுல் பேசியுள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றதே பாதி வெற்றி என்று பிரதமர் மோடியின் செய்தியாளர் சந்திப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டுவிட்டர் செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி எந்தவிதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுத்து பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பக்கம் திருப்பிவிட்டாா் கோட்ஸேவை தேசபக்தர் என கூறிய பிரக்யா தாக்கூரை விமர்சித்த மும்பையைச் சேர்ந்த மருத்துவர் மீது எஃப்ஐஆர் பதிந்திருக்கிறது மும்பை காவல்துறை கோட்ஸே குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் பெண் சாமியார் பிரக்யா உள்ளிட்ட மூவர் மீது பாஜக ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தும் என்று பாஜக தலைமை கருத்து தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் மோட்டார் வாகனங்களுக்கு சீனா இந்தியா ஜப்பான் கனடா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் ஏராளமாக இறக்குமதி வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் வருகிறார் நேபாளத்தில் எவரஸ்ட் சிகரத்தை அடைய முயன்ற இரு இந்தியர்கள் உயிரிழந்தனர் ஆசியாவின் முதல் நாடாக ஒரு பாலின திருமணத்தை தைவான் நாடு சட்டப்பூர்வமாக்கியுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் சிரியா இடையே விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது ஐரோப்பாவில் மாடுகளுக்கு முத்தமிடும் சவாலுக்கு எதிராக ஆஸ்திரிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரான் நோன்பு காலத்தில் உணவு சாப்பிட்டதாக நைஜீரியாவில் எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் சான்டிஸ்க் நிறுவனம் உலகின் முதல் ஒன் டி பி மைக்ரோ எஸ் டி எனப்படும் மெமரி கார்டு இணை அறிமுகப்படுத்தியுள்ளது இது தற்போது ஸ்பெயின் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அமேசான் ஆன்லைன் தளத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவைகள் நிறுவனங்களில் ஒன்றான இன்போசிஸ் தனது ஊழியர்களுக்கு திறன் சார்ந்த ஊக்கத்தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நிதி பற்றாக்குறையை சரி விதமாக மத்திய அரசு தன்வசம் உள்ள ரைட்ஸ் நிறுவனத்தின் சுமார் பதினைந்து பங்குகளை பொது ஏலத்தில் விற்பனை செய்து சுமார் எழுநூறு கோடி ரூபாய் நிதி திரட்டி அதன் மூலம் நிதி சுமையை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது சீனாவுக்கு அடுத்தடுத்து செக் வைக்கும் அமெரிக்கா மூலமாக சீனா தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு தடை விதித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தி வகையான பொருட்களுக்கு விதிக்கப்பட இருந்த இறக்குமதி வரி உயர்வு வரும் ஜூன் பதினாறாம் தேதி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கார் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஸ்வீடனை சேர்ந்த ஓல்வோ நிறுவனம் பேட்டரி கார் தயாரிப்பில் ஈடுபட இதற்காக லித்தியம் அயன் பேட்டரிகளை சப்ளை செய்வதற்காக சி மற்றும் எல்ஜி கேம் நிறுவனங்களுக்கு இந்நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பிரதான உள்ளூர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் கடந்த இரண்டு அத்தியாயங்களில் சாம்பியனான சிலாபம் மேரியன்ஸ் கழகத்துக்கும் கொழும்பு கிரிக்கெட் கழகத்துக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் இரண்டு குளிரூட்டப்பட்ட பஸ்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன இங்கிலாந்து மற்றும் வெல்சில் இவருடன் நடைபெறவுள்ள பத்து நாடுகளுக்கு இடையிலான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வழங்கப்படும் மொத்த பண பரிசு தொகை பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இங்கிலாந்தில் வரும் முப்பதாம் தேதி தொடங்க உள்ள ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பாடலை ஐசிசி வெளியிட்டது ஸ்டாண்ட்வெய் என்ற தலைப்பில் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற பாப் இசைப்பாடகர் லாரின் என்பவரால் இந்த அதிகாரப்பூர்வ பாடல் பாடப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகர் ரல்லப்பள்ளி வெங்கட நரசிம்மராவ் நேற்று காலமானார் மோகன்லால் நடிப்பில் வெளியான லூசிபர் படம் இருநூறு கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது விஸ்வாசம் பேட்ட படங்களுக்கு பிறகு அபார வெற்றியை பெற்றிருக்கிறது காஞ்சனா மூன்று முந்தைய இரு படங்களை விட இது குறைந்த பட்ஜெட் படம் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் உலக பிரசித்தி பெற்ற மெக்பெத் என்ற நாடகம் தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழில் திரைப்படமாகிறது இப்படத்திற்கு பகைவளுக்கு அருள்வாய் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்